வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி செய்திச்சேவை ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் செய்திகள். இலவச கட்டாய கல்வி திட்டத்தின்கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை அரசே எடுத்து நடத்துவதன் மூலம் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை கைவிடுகிறதா என தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழகத்தில் வேலூர் நீலகிரி கோவை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் து திமுகத்தின் சார்பில் பொய்ச்செய்திகளை வாட்ஸ்அப்பில் வதந்தி பரப்பும் விஷமிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகர் விழாவுக்கு அனுமதி கோரி திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை இரண்டு நாட்களில் பரிசீலிக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திரமான வல்லுநர் குழுவைக் கொண்டு குடங்குளம் அணு உலைகளை ஆய்வு வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் பொன் அமராவதியில் இரு சமூகத்தினருக்கு இடையில் நடந்த மோதலால் மூன்று நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த இருந்த 144 தடை உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக மாணவிகள் இணைந்து மணியார் சாட் என்ற செயற்கைக்கோள்களை வடிவமைத்துள்ளன வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருபத்தி மணி நேரமும் வேட்பாளர்களின் முகவர்கள் இருக்கலாம் என்று தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்புணர்வை பெரம்பலூரிலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உடையாளூரில் ராஜராஜ சோழன் சமாதியில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வை தொடங்கியுள்ளனர் இலங்கை குண்டுவெடிப்பை தொடர்ந்து இந்தியாவின் ராமேஸ்வரம் கோவில் தனுஷ்கோடி பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்திய செய்திகள் கொடூர குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக தப்பிக்க வாய்ப்பிருப்பதாக வெளியான தகவலின் அடிப்படையில் இந்திய கடலோர காவல்படை உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எளிதில் தொழில் தொடங்க வாய்ப்புள்ள நாடுகளின் பட்டியலில் முதல் ஐம்பது இடங்களுக்குள் இந்தியாவை கொண்டுவரும் நோக்கத்தில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு மூன்று தினங்களுக்குள் மத்திய அரசு துறைகளில் அவர்களது நிறுவனத்தை பதிவு செய்து அனுமதி பெறும் வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போன்ற அலுவலக முறைகளை எளிமைப்படுத்த மத்திய அரசு செய்துள்ளது நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து அதிகமான அஞ்சலகங்கள் பிரபல தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான TCS மூலம் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் நிறுவனத்தில் காலியாக உள்ள ட்ரைனி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு பொறியியல் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புவியல் அமைப்பின்படி நிருப்பு வளையம் என்றழைக்கப்படும் பகுதியில் அமைந்துள்ள மத்திய பிலிப்பைன்ஸ் நாட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பதிவாகியிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவித்துள்ளது இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து அங்கு மீண்டும் அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பிருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது ரஷ்யாவுடனான மோதல் போக்குவரத்து அதிகரித்து வரும் நிலையில் உக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக நகைச்சுவை நடிகர் ஜெலன்ஸ்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பிரான்சில் உள்ள உலக அதிசயங்களுள் ஒன்றான இஃபில் டவரின் ஒளி நள்ளிரவில் அணைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதத்தில் அறுபத்தி ஒன்று லட்சம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தைக் காட்டில் மூன்று மடங்கு அதிகம் என்றும் இ எனப்படும் தொழிலாளர் சேம நலநிதி அமைப்பின் மாதாந்திர சம்பள தரவு அறிக்கை தெரிவித்துள்ளது இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகத்தின் போது சரிவு காணப்பட்டது வர்த்தகத்தின் ஒரு கட்டத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியன் சென்செக்ஸ் முன்னூறு புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிந்தது நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை பதினைந்து காசுகள் சரிந்து ரூபாய் மூன்று புள்ளி நிர்ணயம் செய்யப்பட்டது விற்பனை சரிந்து முட்டைகள் தேக்கமடைந்ததால் இரு நாட்களில் முப்பது காசுகள் குறைந்துள்ளது கடந்த வாரம் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தனது விமான சேவையை முழுவதுமாக நிறுத்தியது அந்த விமானத்திலேயே இந்திய அணி வீரர்கள் பயணம் செய்ய முப்பது பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன இதனால் திட்டமிட்டபடி இந்திய அணி புறப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விளையாட்டு ஐ பி தொடரின் பனிரெண்டாவது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது ஐ பி எல் போட்டி சென்னையிலிருந்து ஐதராபாத்துக்கு மாற்றம் பெற்றுள்ளது மே பனிரெண்டில் நடக்கின்றது மொனோக்காவில் நடைபெற்ற மன்க் கார்லோ டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் செர்பியா வீரர் துசான் லஜோவிச் வீழ்த்தி இத்தாலி வீரர் பாபியோ போக்னி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் திரைச்செய்திகள் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் சிவா நடிகர் சூர்யாவை வைத்து படம் இயக்கவுள்ளார் என தற்பொழுது அறிவிப்பு வந்துள்ளது நடிகர் சூர்யாவிற்கு படம் இது இலங்கையில் கொடூர குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக தமிழ் திரையுலக பிரபலங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன நடிகர் சிம்பு வந்தா ராஜாவாதான் வருவின் படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக உள்ள மாநாடு படத்தில் நடிக்க இருக்கின்றார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்